நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மேகநாதன் அப்படின்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு அந்த விவசாயி ஒரு நாள் இரவு தூங்கும் போது ஒரு கனவு கண்டாரு காலையில தன்னோட நிலத்துக்கு வேலை செய்ய போகும்போது இரவுல தான் கண்ட கனவை பத்தி யோசிச்சுகிட்டே இருந்தாரு என்ன ஒரு விந்தையான கனவு அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருந்தவரு வழியில தன்னுடைய நண்பன் பூமிநாதன் வர்றத பாத்தாரு பூமிநாதனை ஏய் வா வா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலான் இருந்தேன் நேற்றிரவு எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவு ரொம்ப விந்தையா இருந்தது அந்த கனவுல என்ன வந்தது தெரியுமா நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும் மேகத்துல இருந்து என்னுடைய கூரைய பொத்துக்கிட்டு நிறைய தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் கொட்டுறதா நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட பூமிநாதன் என்ன சொன்னார்னா பாத்தியா உனக்கு எனக்கு எவ்வளவு ஒற்றுமை எனக்கும் நேற்று ராத்திரி ஒரு கனவு வந்தது அந்த கனவுமே ரொம்ப விந்தையாதான் இருந்தது உனக்கு கூரையில இருந்து பொத்துக்கிட்டு காசு கொட்டுச்சு அதே மாதிரி எனக்கு நிலத்துக்கு அடியில இருந்து புதையல் கிடக்குறதா நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாரு இத கேட்டதும் மேகநாதனுக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா போச்சு அப்படியா இந்த கனவுகள் எல்லாம் உண்மையிலே நடக்கிறதுண்டா அப்படின்னு கேட்டாரு யாருக்கு தெரியும் நிஜமா நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு தன்னுடைய தோள்களை தன்னுடைய நிலத்துக்கு திரும்பின மேகநாதன் தன்னுடைய நிலத்துல உழுக ஆரம்பிச்சாரு அவரு உழுது உழுது களைச்சு போன நேரம் அவருடைய கலப்ப ஏதோ ஒரு கடுமையான பொருள்ல பட்டு டங்குன்னு சத்தம் கேட்டது அத கேட்டதும் உழுகுறதை நிறுத்திட்டு அந்த இடத்த கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்த்தாரு மேகநாதன் பார்த்தா அங்க ஒரு பித்தளை குடம் இருந்தது அடடா என்ன இது பித்தளை கூட ரொம்ப கனமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா இதுக்குள்ள ஏதோ ஒரு தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஏதோ ஒரு புதையல் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த பாத்திரத்தை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு ஆனா அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அடடா பூமிநாதன் சொன்னானே நிலத்தடியில இருந்து அவனுக்கு புதையல் கிடைக்க போறதா சொன்னானே அப்படின்னா இந்த குடம் அவனுக்குதான் சொந்தம் நமக்கு கனவுல வந்தது கூரையில இருந்து தானே கொட்டுச்சு அதனால இந்த நிலத்துல இருந்து கிடைக்கிறத நாம எடுத்துக்க கூடாது இது பூமிநாதனுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அதை மூடி அங்கேயே வச்சுட்டு நேரா பூமிநாதன் வீட்டுக்கு வந்தாரு பூமிநாதன் வீட்டுக்கு வந்த மேகநாதன் என்ன சொன்னாருன்னா ஏய் பூமி நான் நிலத்தை உழுதுட்டு இருக்கும் என்னோட நிலத்துல வந்து ஒரு பித்தளை குடம் கிடைச்சது அதை நான் திறந்து பார்க்க முயற்சி பண்ணும் அப்பதான் எனக்கு தோணுச்சு உனக்குதானே கனவு வந்தது பூமி இருந்து புதையல் கிடைக்கிறதா அதனால அது உனக்குதான் சொந்தம் விட்டுட்டு வந்துட்டேன் நீ போய் பாரு அதுக்குள்ள தங்க வெள்ளி காசுதான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இத கேட்ட பூமிநாதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அதுக்கப்புறம் நினைச்சாரு சரியான முட்டாளா இருக்கானே இந்த மேகநாதன் கனவுல வருவதெல்லாம் நிஜம் நம்பிக்கிட்டு இருக்கான் அதுவும் தனக்கு கிடைச்ச புதையல எனக்குன்னு சொல்றான் நல்லதுதான் நாமே அதை எடுத்துக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டேன் நீ சொ மேகநாதன் அது எனக்கு சொந்தமானது வேக வேகமா மேகநாதனோட நிலத்துக்கு நடந்து போனாரு பூமிநாதன் ஒரு பித்தளை குடம் இருந்தது அதை திறந்து பார்த்த பூமிநாதனுக்கு ஒரே அதிர்ச்சி கீழே அந்த குடத்தை தூக்கி போட்டுட்டாரு அந்த குடம் நிறைய என்ன தெரியுமா இருந்தது தேல்கள் இருந்தது தேல்னா தெரியும் ஸ்கார்பியன் அது நிறைய இருந்தது ஓஹோ இப்பதான் புரியுது மேகநாதன் ஏன் அவ்வளவு கரிசனமா பேசுனான் விளையாடுறியா புதையல் என்ன மாட்டி விட பாக்குறியா என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை அப்படியே மூடி எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்தான் பூமிநாதன் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குன பிறகு பூமிநாதன் மெதுவா அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு மேகநாதனோட வீட்டு கூரை மேல ஏறினான் நீ என்னைய பழிவாங்க பாத்தியா உன நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி மேகநாதனோட வீட்டு கூரைய திறந்து அதுக்குள்ள அந்த குடத்தை கவுத்து விட்டான் பூமிநாதன் அந்த குடத்துல இருந்த தேல்கள் எல்லாம் தங்களோட கொடுக்கால மேகநாதனை கொட்டுறத பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூரை வழிய எட்டி பார்த்தான் பூமிநாதன் நல்லா தூங்கிட்டு இருந்த மேகநாதன் கூரையை பெச்சுக்கிட்டு ஏதோ கொட்டுறத பார்த்து வேகமா எந்திரிச்சு சுத்தி பார்த்தான் பார்த்தா அவனை சுத்தி தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் இறஞ்சி கிடக்கிறத பார்த்தான் பார்த்த உடனே மேகநாதனால தன் தானே நம்ப முடியல கடவுளே நான் கண்ட கனவை நிஜமாக்கி குடுத்துட்டீங்களே உங்களுக்கு நன்றி அப்படின்னு கூவிக்கிட்டே அந்த தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் அள்ளி குவிக்க ஆரம்பிச்சான் கூரையின் மேல இருந்த பூமிநாதன் மேகநாதனோட சத்தத்தை பாத்துட்டு நல்லா உத்து பார்த்தான் பார்த்தாதான் அவனுக்கு தெரிஞ்சது அடடா இது என்னது எல்லா தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் இருக்கு என்னால நம்பவே முடியலையே மேலதான் தேல் இருந்திருக்கு கீழபூரா தங்க காசுகளும் வெள்ளிக்காசு மழை இருந்திருக்கு நாம கொஞ்சம் எல்லாம் போன பிறகு அந்த தங்க காசுகளையும் வெள்ளிக்காசுகளையும் மேகநாதனுக்கு பூமிநாதன் இப்ப நினைச்சு என்ன பண்றது தன்னோட அவசர புத்தியால கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு கூரையில இருந்து இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினான் பூமிநாதன் பாத்தீங்களா குழந்தைகளே அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்ச மேகநாதனுக்கு நல்லது கிடைச்சது அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்ச பூமிநாதனுக்கு கெட்டதுதான் இதுதான் வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு நாம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கடவுள் நமக்கே தந்துடுறாரு அடுத்தவங்களுக்கு நல்லது தரணும்னு நினைச்சா அந்த நல்லது நமக்கே திரும்ப வரும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா அந்த கெடுதல் நமக்கே திரும்ப வரும் அதனால இனிமேல் நாம நல்லது மட்டுமே செய்து நல்ல சந்தோஷமா வாழ்வோம் சரியா சரி நேயர்களே